ஒரு மனிதர் தண்ணீர் இறைப்பதற்குரிய இரண்டு கமலைகளை எடுத்துக்கொண்டு இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்தார் அவர்கள் இஷா தொழுகை நடத்தி கொண்டிருப்பதை பார்த்ததும் தமது கமலைகளை வைத்துவிட்டு அல்லாஹங்க அவர்களுடன் தொழுகையில் சேர்ந்து கொண்டார் அவர்கள் அல்லது நிசா அத்தியாயத்தை ஓதலானார்கள் உடனே அந்த மனிதர் தொழுகை விட்டுவிட்டு சென்று விட்டார் இது பற்றி முவாதது அவர்களிடம் அப்போது அவர்கள் குழப்பம் ஏற்படுத்த போரா என்று மும்முறை கேட்டார்கள் ஆகிய அத்தியாயங்களை ஓதி நீர் தொழுவிக்க கூடாதா நிச்சயமாக உமக்கு பின்னால் முதியவர்கள் பலவீனர்கள் அலுவலுடையவர்கள் உள்ளனர் என்று நபி நபிசல்லும் அரேகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்